ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணம் நமக்கு சொல்லக்கூடியதான தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் ஜீவகதி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்த பிறவியை அடையிறத்திற்கு முன்னர் புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்காக எடுக்கக்கூடியதான தேகம் அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதான உலகம் இவைகளை சொல்கிறது தான் ஜீவகத்தின்னு பெயர் அது விஷயமாக சொல்லிட்டு வர்ற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடியதான ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேகத்தை விடும்படியாக நேர்றது இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் பூராவும் சொல்கிறார் பகவான் அப்படி கருடசுவாமியை கேட்க பகவான் பதிலாக சொல்கிற வியாஜின நமக்கு தர்மங்களை சொல்கிற அப்படி முதல்லையே கேட்டிருக்கார் கருடசுவாமி நானாவித சரீரஸ்தா அனந்தாக ஜீவராசய ஜாயந்தே சமியந்தேச்சேஷாமந்தோ நித்தியதே கிருஷ்ணா எத்தனையோ விதமான சரீரங்களோடு ஜீவன்கள் பிறக்கிற அனந்தாக முடிவே இல்லை அந்த எண்ணிக்கையில் இவ்வளவு ஜீவன்கள் பிறக்கிறார்கள் ஒருவர் போல் ஒருவர் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு தெரிகிறது மனுஷ் என்ன நாம் சாமானியமாக சொன்னாலும் ஒருவரை போல் இன்னொருவர் இல்லை அப்படி அனந்தமான எண்ணிக்கையில் ஜீவராசிகள் பிறந்திருக்கா ஜாயந்தேச்சம் மிரியேச்சேஷாமந்தோ நவித்யதே மேலும் பிறக்கிறதும் இறக்கிறதும் இறந்தவர்கள் பிறக்கிறதும் பிறந்தவர்கள் இறப்பதுமாக தொடர்கதையாக இருக்கு சதா துக்காதுராஜேவ நசகி சகி வித்தியே கவசி கேனோபாயன மோட்சேசா முச்சந்தந்தே வதமே பிரபோ ஹே பிரபோ அனைவருக்கும் வாழக்கூடிய காலகட்டத்தில் புண்ணிய பாபங்கள் புண்ணியத்தை செய்பவர்களும் சரி பாபங்களை செய்பவர்களும் சரி ஒன்றுமே செய்யாமல் இருப்பவர்களும் சரி இவர்கள் அனைவர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்னென்னா துக்கம் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கம் இருக்கு மனதை வாட்டக்கூடியதான துக்கம் அந்த துக்கம் போகிறதுக்காகத்தானே நாம் இத்தனை தர்ம காரியங்களை பண்ணுறோம் தர்மம்னு நீங்கள் வச்சிருக்கே அதை செய்கிறோம் பகவான உங்களை ஆராதிக்கிறோம் இருந்தும் இந்த துக்கங்கிறது போக மாட்டேங்கிறது எதை கொண்டு இந்த துக்கத்தை போக்கிறது இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம் அப்படின்னு இரண்டு கேள்விகளே வைக்கிறார் கருடஸ்வாமி அதற்கு பதிலாக ஒரு அத்தியாயமே சொல்கிறார் பகவான் சொணுதாக்கிய பிரவசியாமி என்மா ம் பரிபட்சசி ஹே தாக்கிய நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேழு அஸ்திதேவா பரபிரம்மஸ்வரூபா நஷ்களிவ் சர்வர்த்தாச்சேச நர்மலா அத்வய ஸ்வயஞ்சோதி அநாதியந்தா நிர்விகாரா பராத்மர நிர்குணா சச்சிதானந்த ததம்சாக ஜீவசஞ்ஜகாக பிரம்மம் ஈஸ்வரனுங்கிறது ஒருவன்தான் நிறையா ஈஸ்வரன்கள் கிடையாது அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா சர்வஜா அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது அனைத்தும் செய்யக்கூடியவர் அவர்தான் அனைத்தும் தெரிந்தவர் அவர் தான் அவருக்கு சுகம் துக்கம் என்கிறது கிடையாது ஸ்வயஞ்சோதி எப்பொழுதும் பிரகாசிச்சென்றிருக்கிறவர் எப்பொழுதும் ஒளியோடு இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய ஒரு எண்ணத்தினாலே தான் அநாத்திய வித்தியோபதாக யதாக்னோ விஸ்ஃபுலிங்கக்காக அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஜகத்தானது சிருஷ்டிக்கப்படுறது ஏன் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஏன் பகவான் சிருஷ்டிச்சார்னா பகவானுடைய லீலையில் இதுவும் ஒண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதற்கு மேல் நீ அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காதே உனக்கு புத்தி குழம்புமே தவிர அதிலேருந்து நீ தீர்வு காண முடியாது பகவானுடைய லீலாவிலாசங்கள்லே இந்த ஜெகத் சிருஷ்டியும் ஒன்றும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணினார் பகவான் அப்படின்னா ஸ்வயஞ்சோதிஷாக உள்ள பகவான் நினைச்ச மாத்திரத்தில் நானாவிதமாக சிருஷ்டியானது இப்படிதானே அக்னி நன்றாக ஜொலிச்சுன்னு எரியிறது அந்த அக்னியை லேசாக கிளறின உடனே புறப்பரப்புறன்னு அதிலிருந்து பொறி நெருப்பு பொறிகள் குளகுலான்னு பறக்கும் எத்தனை பொறி பறந்தது அப்படின்னு நம்மால் எண்ணி பார்க்க முடியுமா பார்க்க முடியாது கொத்தாக புறபரபரானு பறந்து மேலே போகும் போன இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும் அதுபோல தான் பகவானுடைய எண்ணம் என்கிற ஒரு ஒரு கிளர்ச்சி வந்தவுடனே எப்படி அக்னியிலிருந்து பரபரான அந்த பொறிகள் பறக்குமோ அதுபோல் இந்த ஜெகத்தானது சிருஷ்டியானது தேகாத்யுபாதிசம்பிண்ணாக தே கர்மபிரநாதிபிஹி அப்படி சிருஷ்டியான இந்த ஜெகத்தும் இந்த ஜீவராசிகள் அனைத்துமே கர்மா என்கிற கயற்றோடு கற்றப் கட்டப்பட்டதாக இருக்கு சுகதுக்கம் பிரதேகி புண்ணிய பாப்பை ரூபைகி நியந்திரிதாக சுகம் துக்கம்னு ரெண்டு வச்சு அவர்களுக்கு சுகத்தை அடையணுமானால் தர்மம் பண்ணுன்னு சொல்லி துக்கத்தை अडेनुमानाल அதர்மம் என்கிறத பண்ணுன்னு சொல்லி இப்படி இரண்டு விதமாக ஈஸ்வரன் சிருஷி பண்ணினார் தத்தஜாத்தியுதம் தேகம் ஆயுர்போகஞ்ச கர்மஜம் அவரவர்களுக்கு அந்தந்த பிறவிக்கு தகுந்தது போல் கர்மாவை பகவான் நியமிச்சு பிரதிஜன்ம பிரபத்தியந்தே தேஷாமப்பி பரம் புனா அவர்கள் புண்ணியபாபங்களுக்கு தகுந்தாற்போல் அடுத்தடுத்த பிறவிகள் கிடைக்கும்படியாக பகவான் செய்தான் அந்த புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தார்போல் அடுத்த பிறவி ஒருவ ஒவ்வொருவனுக்கும் கிடைக்கிறது அந்த புண்ணிய பாபங்களும் அடுத்தடுத்த பிறவிக்கு கூட வரும்படியாக நான் செய்தேன் சசூக்ஷ்ம லிங்க சாரீரம் ஆமோக்ஷா தக்ஷரம் ககா இதற்கு முடிவு உன்னால் காண முடியாது எதுவரையிலும் நான் மோக்ம் கிடைக்கிற வரையிலும் இதனுடைய முடிவே உன்னால் காண முடியாது அடையவும் முடியாது ஸ்தாபரா கிருமய்சாஜாக பக்ஷினா பசவோனரா தார்மிக்காக திரிதிஷாஸ்தத்வது மோக்ஷினஸ் யதாக்கிரமம் அந்த ஜீவராசிகளை சில விதமாக சிருஷ்டி பண்ணுறேன் என்ன விதமாக நான் சிருஷ்டி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வரிசையாக சொல்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்